நமக்கு எல்லாருக்கும் ஒரு துதியின் உடையை தரணும் நீங்க செவம் பண்றீங்க ஆனா ஸ்தோத்திரம் மணன் ஆயிரக்கணக்கில் ஸ்தோத்திர மணன் அது ஒரு ஆயுதம் அது ஒரு உடை துதியின் உடை வாசிங்க வே சாய ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக கத்திர நினசுவார் துதியின் உடையை தருவார் அறுபத்தி ஒன்று மூணு ஆ வாசிங்க ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் வாழ்க்கையில் எப்பெல்லாம் ஒடுங்குற ஒரு சம்பவம் வருதோ சந்தர்ப்பங்கள் நமக்கு விசாசம் உண்டாக்கி நம்மளை நெருக்கிறானோ இல்லை விட்டு ஆண்டவர் அந்த பாதையில் கொண்டு வராரோ அந்த நாட்கள்லாம் நம்ம சரியான ஒரு துதியில் இருக்கணும் வேணாம் அப்படித்தான் சொல்லுது பிலிப்பியர் நாளில் பாருங்கள் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தோடு அவருக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவசமாதான உங்கள் இருதயங்களை ஆளுகு அதனால் நமக்கு இந்த ஊழியர்களாக்கி நமக்கு இந்த நாட்கள் நல்லா துதிக்கிற விசுவாசிகளுக்கு நல்ல ஒரு துதியின் உடை வேணும் சரியாக துதிக்கணும் சும்மா இல்லை நானும் அப்படி ஒரு ப்ராக்டிஸ் வச்சுருந்தேன் நான் ஒரு வீட்டுக்கு போனேன் என்ன புளியங்கோட்டையை வச்சுருந்தாங்க புளியங்கோட்டை புளிய முத்துன்னு சொல்லுவாங்களா அது கணக்குழக்கெல்லாம் வச்சுருக்காங்க என்னன்னு கேட்டால் ஆயிரமோ எதோ வச்சுருக்காங்க அவங்களுக்கு வேலை என்னதே ஆ அது ஸ்தோத்திரம் பண்ணுறது தான் அந்த புளிய முத்தை ஒரு ட்ரிப்பு பாட்டிலிருந்து வெளியே எடுத்துட்டா ஆயிரம் ஸ்தோத்திரம் திருப்பி உள்ளே போயிடுச்சின்னா அது என்னதே அடுத்து ஒரு ஆயிரம் ஸ்தோத்திரம் அவங்க நல்ல வசதியானவங்க சும்மா இந்த ஏழை பரம ஏழைகள்லாம் கிடையாது கோடீஸ்வரர்கள் தான் ஆனால் வாழ்க்கையில் அவங்க ரொம்ப தாழ்ந்த நிலவரத்திலிருந்து ஏறி வந்தவங்க அதனால் இந்த துதியினுடைய வல்லமை அவங்களுக்கு தெரியும் என்ன வந்தாலும் அதே மாதிரி அவங்களுக்கு பிள்ளைங்க அழகான ரெண்டு அறிவான பிள்ளைங்க உண்டு ஆனால் அந்த பிள்ளைகளுக்கும் இதுதான் ப்ராக்டிஸு ஆ ஒரு அட்டையை பார்த்தேன் ஒன்று ரெண்டு பத்து வரைக்கும் அதில் கட்டம் போட்டிருக்கு சோத்ர சோத்ரா சோத்ர சோத்ர சோத்ர சோத்ர சோத்ர டச்சிங் இந்த டச் ஸ்க்ரீன் மாதிரி தோத்திரம் தோத்திரம் தோத்துறோம் ஒட்டு படித்தா பத்து தோத்திரம் ஆயிரும் பாஸ்டர் எம் டி என்ன சொல்கிறாரு ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை தோத்திரம் பண்ணலாமா பிரசங்கெல்லாம் இங்கே வந்து பண்ணிட்டு பார பண்ணலாம் நூறு பண்ணலாம் அதுக்கு மேலே பண்ணால் அது தோத்திர மாதிரி இருக்காது ஸ்பீடாக கூட்ட கூட்டு குழப்பமாக இருக்கும் தெளிவான தோத்திரம் பண்ணணும்னா ஒரு எண்பது தோத்திரம் பண்ணலாம் ஒரு நிமிஷத்தில் நல்ல பாயத்திறந்து சத்தமாக ஸ்தோத்ராம் ஸ்தோத்ராம் ஸ்தோத்ரா ஸ்தோத்ரா ஸ்தோத்ரா அச்சா இவைகள்லாம் நம்ம பண்ணணும் நான் ஒரு காலத்தில் ஒரு நாளில் ஆயிரம் பத்தாயிரம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போ இந்த போஸ்டிங்கு இந்த அது இதுன்னு கூட எல்லாம் போயிடுச்சு அதனால் கிருவையும் குறைகிறத உணர்கிறோம் அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால எது பெருகுதே கிரு நீங்கள் வந்து வீட்டில் கிச்சனில் இப்போ ஜெவமான இடைவிடாமல் ஜவமான பண்ணுங்கள்லாம் என்ன அர்த்தம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஜோம் பண்ணிகிட்டு இருந்தால் துணி வைக்கிறது யார் சோறு வாங்குறது யார் சாப்பிட்றது எப்படி வீட்டு வேலையை பார்க்குறது எப்படி அப்படி இல்லை அந்த இடைவிடாமல் ஜவம் பண்ணுங்கள்னா ஜப நேரத்தில் ஜபம் மற்ற நேரம் ஃபுல்லாக நம்ம வாயிலேருந்து எதுவும் வந்துகிட்டே இருக்கணும் ஸ்தோத் துதி தான் அதுதான் பட்டயம் சங்கீதம் நூற்றி பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சுதந்திரத்தை பற்றி நீங்கள் படித்தீங்கன்னா அவருடைய வாயில் இருபுறம் கருக்குள்ள பட்டயம் வரும் நூற்றி நாற்பத்தி ஒம்போது அவர் திருப்பி சொல்லுங்கள் வாசிக்க வாசிக்க அவருடைய வாயில் கத்தரை உயர்த்தும் துதி இருக்கணும் எப்போ பார்த்தாலும் கையில் இருபுறம் கருக்குள்ள பட்டயம் எப்பவுமே ஒரு துதிக்கிற ஒரு தன்மை நமக்கு இந்த டான் ப்ரைசிங் போயிங்களான்னு தெரில ப்ரைசிங் தான் அது ஜனங்கள் வந்து கூடி ஸ்தோத்தரிக்கிறது நல்லா துதிக்கலாம் மணிக்கணக்காக துதிக்கலாம் அவங்க அந்த ஹாலில் அங்கங்கே மைக்கி ஜனங்கள் துதிக்கிறது அதில் ஏலோ ஏல வரும் உள்ளே வரும் ரெக்கார்டிங்கில் துதித்தல் தான் நீங்கள் அப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் ஒரு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இப்போது ஆர்சியில் பாருங்கள் எதை உருட்டுறான் ஜப்ப மாலையே உருட்டுவாங்க ரொசாரியா அது என்னவோ சொல்லுவான் உருட்டிகிட்டே இருக்கணும் இத்தனை தரம் உருட்டிட்டா அன்னைக்கு மாதா ஓகே ஆயிட்டாங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லுவான் நமக்கு அப்படி இல்லை நீ எதை விட்டுணும் ஸ்தோத்திரம் தான் சண்டை போடுறதை விட்டுட்டு எதை ஸ்டோ என்ன செய்யுங்க சண்டை போடுவதை நிறுத்தி விட்டு எதை தொடங்குங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் அப்படி சரிதானா வாசனை எடுங்க பார்ப்போம் சண்டை போடுறதை நிறுத்திவிட்டு ஸ்தோத்திரம் பண்ணணும் நான் சொல்கிறாள் வாசிக்கிறீங்களா வாசிக்கிறது வாசிச்சுருவீங்க சொல்லுறி நீங்களே யுத்தம் பண்ணுவதை நிறுத்திவிட்டு அவர்கள் ஸ்தோத்தரித்தார்கள் யுத்தத்துக்கு ஆயத்தமாக நிறுத்திவிட்டு ஸ்தோத்தரித்தார்கள் கண்டுபிடிங்க பாப்பா இருக்க எப்படி யோசுவா இருபத்தி ரெண்டு அவர்கள் மேல் யுத்தத்துக்கு புறப்படுவோம் என்கிற பேச்சை விட்டு இஸ்ரேல் புத்திரர் தேவனை ஸ்தோத்தரித்தார்கள் போகணும் நாலு வார்த்தை கேட்கணும் நறுக்குன்னு கேட்கணும் விடக்கூடாது எப்படி ஆஹ் ஊங்குற இந்த பேச்செல்லாம் விட்டுட்டு என்ன செஞ்சாங்களா என்ன செஞ்சாங்க அது ஒரு மறைமுக யுத்தம் அதாவது நீ யுத்தம் பண்ணாம தேவனை யுத்தம் பண்ண வைக்கிற ஒரு சக்தி உட்காந்து நீ அதில் பேச நன்மை பேச போறதை விட்டுட்டு வழக்காடுறத விட்டுட்டு நியாயம் பேசுறத விட்டுட்டு உன் பக்கத்தில் உள்ள பட்சத்தில் உள்ள நீதியை பேசுறதை விட்டுட்டு உன்ன நீதி கரிக்கிறதெல்லாம் விட்டுட்டு நீ என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் ஏற போய் உட்காந்து சோத்திரம் பண்ணு அது போதும் நீ தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சா அங்க உள்ள கிளைமேட்டை கத்தர் நினைச்சுவாரு மாத்துவாரு எலியா போய் முழங்கால் போட்டா கிளைமேட் மாறிச்சா மாறிச்சா மாறலையா மாறும் நீ முழங்கால போட்டுட்டா கிளைமேட் மாறும் நீ கண்ணீரை ஊத்திட்டா கத்தரு கிளைமேட்டை மாத்துவாரு முழங்கால போட்டாலே கிளைமேட் மாறும் எலியா போய் முழங்கால் போட்டா கிளைமேட் மாறிடுச்சு மூன்று வருஷத்துக்கு பிறகு கிளைமேட் சேஞ்ச் நீ தோத்தறி நல்லா துதிங்க எவ்வளவு துதிக்க முடியுமா துதிங்க ஒரு சிலர்லாம் நம்ம புதிய அத்துமாக்களாக இருப்போம் அப்போ நமக்கு ஒன்றும் தெரியாது தெரிஞ்ச ஒரே மந்திரம் என்னதா ஸ்தோத்திரம் தான் அன்னிய பாசை இல்லை வெறும் தோத்திரம்தான் தோத்திரம் நல்லா பண்ணு சில காரியத்தில் என்ன ஜெபிக்கணும் எது தேவசித்தம் எது என்ன இது இப்படி செஞ்சிடலாமா அப்படி செஞ்சிடலாமா இப்படி பண்ணால் சரியாயிருமா அப்படி பண்ணால் அப்படி குழப்பமான நேரத்தில்லாம் என்ன செய்யணும் குழப்பமான நேரத்தில்லாம் எதை தான் யூஸ் பண்ணணும் ஸ்தோத்திரம்தான் அது குழப்பத்தை என்ன செஞ்சிடும் பேலன்ஸ் பண்ணி கிளியர் ஆக்கிரும் வெறும் தோத்திரம் பண்ணிட்டு பண்ணிட்டே இருந்தா போது ஆவியான பேச ஆரம்பிப்பார் ஜெவம் ஆரம்பிப்பார் ஆவியானவர் ஏவு ஆரம்பிப்பார் வாக்கு கடங்கு அதை விண்ணப்பம் பண்ண ஆரம்பிப்பாரு பிரச்சனை கிடையாது நல்லா துதிங்க வந்து அவனுக்கு இந்த துதித்தல் வந்து அவனுக்கு ரொம்ப இன்ட்ரஸ்ட் அதனால நாலாயிரம் பேரை வச்சிருந்தானா துதிக்கிறதுக்குன்னு ஆலயத்தில் எனி டைம் துதி சத்தம் கேட்கணும் யாரி உள்ளே போனாலும் எந்த ராஜ்யத்தில் உள்ள வந்தாலும் சரி அவன் எவன் இருந்தாலும் கத்தோடைய ஆலயத்துக்குள்ளே வந்தான்னா அங்கே என்ன நடக்கணும் என்ன கேட்கணும் சில நேரத்தில் வந்தீங்கன்னா ஃபைத்தம் மாதிரியே இருக்காது நிசப்தம் ஆனா அன்னைக்கு தேவாலயத்தில் அவன் எப்படி வச்சுருந்தான்னா உள்ள வந்தா துதிச்சிக்கிட்டே இருப்பாங்க அதுக்குன்னு எத்தனை பேரை வச்சிருந்தான் நாலாயிரம் பேர் ரெடியா வச்சுருந்தான் வாசிங்க பார்ப்போம் எவ்வளவு பேரு நாலாயிரம் பேர் துதி செய்யறதுக்கு ரெடியாக இருக்கணும் வாசல் காக்கிறதுக்கு நாலாயிரம் பேர் துதி செய்கிறருக்கு தான் பண்ணுவித்த கீத வாக்கியங்கள் வாக்கியங்களால் நாலாயிரம் பேர் கத்தரை எப்படி இருக்கணும் துதிக்கிறவளாக இருக்கணும் எப்படி இருக்கணும் அவன் மைண்ட் அவன் எப்படி இருந்தான் பாருங்களா கத்தரை துதிக்கிறதுக்குன்னே நாலாயிரம் பேரை ரெடி பண்ணி வச்சுட்டு உட்காந்துருங்க அவங்க எப்போவுமே இதே செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நமக்கு எப்படி இருக்கா சரி இந்து கோயிலில் இப்போ ரெக்கார்டு போட ஆரம்பிச்சிட்டான் சில இந்து கோயில்களில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் போட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் என்ன சத்தம் கேட்கும் பார்த்துக்கிங்களா அப்படி இங்கே வந்து இந்த சிஎஸ்சி சர்ச்சில்லாம் ஒரு மணி நேரத்துக்கு என்ன செய்யும் ட்ராயின்னு ஒரு வசனம் சொல்லும் அதோடு போயிடும் அது பிறகு வராது நான் சிவகாசியில் இருந்தேன் இல்லையா ரெண்டு இந்து கோயில் பெரிய கோவில் இருக்குது ஒன்று மாரியம்மன் கோயில் ஒன்று பத்திரவா இருக்கு ரெண்டு கோயில் கிட்ட போயிட்டீங்கன்னாலே போதும் அந்த சரௌண்டிங்ஸில் ஸ்பீக்கரில் எனி டைம் ஓம் ஓம் ஓம் ஓம் இதே சவுண்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் போட்டிருக்கான் அந்த ஏரியாவுக்குள்ளே போனால் எது கேட்கும் ஏரியானா அந்த ரோட்டில் போனாலே போதும் கடைகளுக்கு நீங்கள் நம்ம ஃபைத்தவங்களேருந்து அப்படி கிராஸ் பண்ணி போனால் என்ன கேட்கும் இதே சவுண்டு தான் வேறு ஒன்றும் இல்லை அந்த ஏரியாவில் போனால் நீங்கள் பரலவுத்துக்கு போனால் ஒரு சவுண்டு கேட்கும் என்னதே சேனைகளின் கத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் நான் அதை தான் நினைப்பேன் இவன் அதே மாதிரி டுவெண்ட்டி ஹவர்ஸ் எதை போட்டு வச்சுருக்கான் பிசாசு பார்த்தீங்களா இவன் தாவி இது பார்த்தான் இது என்ன ஓமு இவன் போடு நாலாயிரம் பேர் ரெடியாவயே இவன் பிள்ளையை கூப்பிட்டு தோத்திரம் பண்ணா தோத்திரமா தோத்திரமா எந்திரிச்சி ஓடி போயிடுவான் மனைவி கூப்பிட்டு தோத்திரம் தோத்திரம்னா குழம்பு ஓகே போயிடுவான் அதனால இவன் இப்போ ரெடியாக பண்ணிட்டான்னா நாலாயிரம் பேரை வச்சிட்டான் அவங்கள எங்கேயோ செட்டில் பண்ணிட்டான் நீ இங்கே உட்காந்து தோத்திரம் பண்ணு துதி கீத வாத்தியத்தில் கத்தரை மையமப்படுத்து உயர்த்து இதுதான் அவனுடைய வேலை நாம் இந்த நாட்களில் கத்தரை துதிக்கணும் நல்லா துதிக்கணும் இந்த ஜனங்கள் இந்த ஜனத்தை நான் எனக்காக ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் துதியை சொல்லி உன்னை ஏற்படுத்தி விசுவாசியா மாத்தினதுக்கு காரணமே என்னதுதான் கத்தோடைய துதியை நீ சொல்லணும் நல்லா துதிக்கணும் அது ஒரு கிருவை சாதாரணமா இல்லை யுத்தத்தில் ஜெயித்த பொழுது அவர்கள் பெராக்காவில கூடி கத்தரை ஸ்தோத்தரித்தார்கள் வேற ஒன்றும் வேணா நல்லா துதிக்கணும் துதிக்கிற துதிக்க துதிக்க துதிக்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உன் வாயில் சோதரம் சோதரம் சோதர சோதரம் வந்துட்டின்னா இந்த கெட்ட வார்த்தை மரியாதை இல்லாத வார்த்தை பரிசுத்தத்துக்கு மாறான வார்த்தை இதெல்லாம் போயிடும் இருக்கிறதாலும் உன் வாயிலேருந்து என்னதான் வரும் ஸ்தோத்திரம் தான் உன் அதே வந்து வந்து வந்து வந்து பழகணும் வேதனையான நேரத்திலையும் ஸ்தோத்திரம் வரும் சந்தோஷமான நேரத்திலையும் ஸ்தோத்திரம் வரும் துக்கமான நேரத்திலையும் ஸ்தோத்திரம் வரும் ஏன்னா அது மட்டும்தான் உனக்கு பழக்கமாக இருக்கு ஜோ மண்ணுமா ஒரு துதியின் உடையை நம்முடைய விசுவாசிகளுக்கு எல்லாருக்கும் நம்முடைய ஜனங்களுக்கு ஊழியர்களுக்கு எல்லாருக்கும் கத்திர துதியின் உடையை எல்லாரும் எப்பொழுதும் துதிக்கணும் கிச்சனில் இருந்தாலும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இடைவிடாமல் ஜோ மண்ணுங்கள் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்தலே தகும் அப்படியே நீங்கள் உட்காந்து தோத்திரம் பண்ணி பழகணும் துணி நோய்க்கும் போது ஸ்தோத்ரா ஸ்தோத்ரா ஸ்தோத்ரா அப்படியே நம்ம பழகு பழகு பழகு பழகு கத்திர இந்த கிருபையை நமக்கு தந்துடுவார் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது தோத்திரம் பண்ணலாம் நல்லா அப்படி இந்த முந்திலான்னு இப்போ தானே காரில் போகிறோம் அப்போ இந்த டவுன் பஸ்ஸு அது இதில் தொத்திக்கிட்டு தொங்கிக்கிட்டு போவோம் இந்த மீனவரி ஏரியாவில் இருந்தால் சரியான மீன் வாடா இருக்கும் அப்படியே தூக்கி எறாகூடையை தூக்கி வேஸ்ட்டி ஜிப்பெல்லாம் ராவி எடுத்துட்டு வாடணும் அன்றைக்கி எல்ட்ரஸ் போன மாதிரி தான் எல்ட்ரஸ் கிளம்பி வருவேன் ஊழியக்கார் கூட்டத்துக்கு திங்கட்கிழமை காலையில் ஒரு ட்ரிப்பு வந்தேன் ஒரு ராகு இறாவை மீன வச்சு ஒரு ராக் கூடை வச்சு அதோடு போச்சு நானும் அவங்களோட ஒரு ஆள் ஆகிட்டேன் வேறு என்ன பண்ணுறது இனி சென்னை நான் உள்ளே வந்து அடையாரில் போயின்னா என்ன செய்ய முடியும் ட்ரெஸ்ஸை மாற்ற முடியாது மாற்று ட்ரெஸ் கையில் கொண்டு வரல கசைக்கு போட்டுட்டு திருப்பி ஜபத்தில் போய் உக்காரணும் அது போகவே போகாது ஸ்மெல்லு அப்போல்லாம் நான் என்ன செய் திரும்பி போகும்போது வீடு போய் சேர ரொம்ப லேட்டாகிடும் ஒவ்வொரு பஸ்ஸாக தொத்தி தொத்தி அப்போல்லாம் இந்த பஸ் இந்த ஸ்டாப்லேருந்து அந்த ஸ்டாப் வரைக்கும் தோத்திரம் தோத்திரம் தோத்திரம் தோத்திரம் தோத்திரம் திடீர்னு மறந்துடும் திரும்ப அடுத்த ஸ்டாப்லேருந்து அடுத்த ஸ்டாப் வரைக்கும் என்ன செய்ய பிராக்டிஸ் பண்ணி தான் கருவ வாங்கினது எல்லாத்துக்கும் கிருவை வாங்கினது ஊழியத்துக்கு கருவை வாங்கினது எல்லாம் தான் அந்த ஸ்தோத்திரம் பண்ணி சோத்திரமணி ஸ்தோத்திரம் பண்ணி இதெல்லாம் சும்மா மேலேருந்து வர்றதுல சும்மா வராது ஸ்தோத்திரம் பண்ணி தான் என்னது இங்கே மழை எப்படி போய்து சொல்லுங்க நீங்கள்லாம் படிச்சிருக்கீங்களா மழை எப்படி போயுது கிளாஸ்ல சொல்லுங்க வெப்பம் வெப்பம் உச்ச கட்டத்தை தாங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா இந்த ஈரத்தன்மை எல்லாம் என்ன என்ன ஆகுது ஆவியா மாறுது இது மேல போய் ஏதா மாறுது மேகமா மாறி அந்த அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் ஆண்டவர் உண்டு பண்ணும்போது எதா மாறுது மழையாக மாறுது கரெக்டானா சரிதானா சரி இதே போல் வாழ்க்கையில் வெப்பம் ஜாஸ்தி ஆகும்போது நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுறோம் அப்படிதானே பிரச்சனை ஜாஸ்தி ஆகும்போது வியாதி ஜாஸ்தி ஆகும்போது பிசாசு போராட்டம் ஜாஸ்தி ஆகும்போது வீட்டில் பிள்ளைகள் குழப்பம் தேவை பிரச்சனை இதெல்லாம் வரும்போது வெப்பம் ஃபுல் ஸ்விங் வரும்போது நமக்கு இங்கேருந்து வேறு வழியே கிடையாது யாரைத்தான் பிடிச்சி கூப்பிடணும் இந்த கூடும் போது இந்த ஜபம் எங்க போது மேல போது மேல போய் அது பரலகத்துக்கு போய் கிளியர் பண்ணி ஆண்டவர் அதை கெமிக்கல் ரியாக்சன் பண்ணி அதுக்கு பதிலாக நமக்கு ஆசீர்வாதமான மழையே நிசிறாரு சரிதானா வெப்பம் ஜாஸ்தி ஆகலன்னா இங்க இருந்து எதுவும் கிளம்பாது ஆவி கிளம்பாது அதனால பிரச்சனை வந்தாதான் நீங்க தோற்றம் பண்ணுவீங்க அதுக்கு தான் அன்னால் ஜப அண்ணா வந்து தோத்திரம் ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தை கூடமா ஆண்டவரே அது சாப்பிட்டு போயிட்டே இருப்பா கத்தர் பார்த்தாரு இவளை இப்படி ஜபிக்க வச்சா சரியாகாது ஒரு சக்கலத்தைய கூட்டு வாண்டாரு அப்படித்தானே நான் சொல்லல பைபிள் அப்படித்தான் இருக்கு இருக்கா வாசி ஒண்ணு சமவையில் ஒண்ணு இல்லை சக்கலத்தின் ஏதோ கொச்சையா பேசுறாரு நினைச்சிருக்கூடாது பைபிள் உள்ளது தான் சொல்றேன் அவளுடைய சக்கலத்தி துக்கப்படு துக்கப்படுத்தின பிறகுதான் எது வெப்பம் கூடிருச்சு இப்ப என்னாச்சு ஜபா ஓ நா அழுதா அது மேல போச்சு கத்தரை இறங்கினார் அற்புதம் செய்தார் ஜோ மனுமா கத்திரம் விசுவாசிகள் ஊழியர்கள் எல்லாருக்கும் துதியின் உடைய தரட்டும் இந்த அழுக்கு வசரத்தெல்லாம் கலந்து போட்டு கத்திரை எல்லாருக்கும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக எதுவும் உண்டாக்கட்டும் துதியின் உங்க வீட்டில் நீங்க பார்த்து எப்ப பார்த்தாலும் சோதரம் பண்ணு அல்லையா துக்கம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் நல்லது கெட்டது எது நடந்தாலும் உங்க வயலு என்ன வரணும் பத்து பிள்ளைங்க செத்தபோது கூட யோபுடைய கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் கத்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்ரா பிராக்டிஸ் கத்தர் நம்முடைய உடையை துதியின் ஆவியை கத்தர் கட்டிட முடியாது கொஞ்ச நேரம் போட அடிச்சோம் எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுக்கணும் டெய்லி காலையில் நான் சொல்லிடுறேன் எப்பவுமே சும்மா வெறும் தோத்திரம் இன்னைக்கு இந்த கூட்டத்தில் இருக்கிற நாற்பது பேர் தீர்மானம் எடுக்கணும் என்ன தீர்மானம் சொல்லுங்க யாரு தூங்கிட்டு இருந்தாலும் எழுந்து ஆயிரம் தோத்திரம் பண்ணுவேன் எவ்வளோ டயர்டா இருந்தாலும் நைட்ல தூங்கும் ஒரு ஆயிரம் தோத்திரம் பண்ணுவேன் பண்ணுவீங்களா பொருத்தரம்லாமா நம்ம உட்காந்துட்டு இருக்கும் போது தூங்குற இதுல எங்க ஆயிரம் தோத்திரம் பண்ணிட்டு தூங்குறது நடந்துக்ட்ருக்கும்போதே தூங்குறான் அடையாரில் ஒரு ட்ருப் பவனி நடந்துச்சு பவனி திரும்பிடுச்சு இவன் நேராக போய்கிட்டே இருக்கான் பவனி வந்து திரும்பிடுச்சு பவனி போய் எல்லாரும் இப்படி திரும்பி போயிட்டான் இவன் நேராக போய்கிட்டே இருக்கான் என்னன்னு பார்த்தா தூங்கிட்டு இருக்கான் நடக்கும்போதே தூங்குறான்னு தூக்கத்துலேயே எழுப்பி நடக்கிறானே அதான் அது அதனுடைய மாற்றம் தான் தூக்கத்தில் இருக்கான்ல அதே மாதிரி இவன் நடந்துகிட்டு இருக்கும்போதே தூங்குறான் இவன் நம்ம ஆளுங்க உட்காந்தே தூங்குறான் இவனை போய் ஆயிரம் தோத்திரம் பண்ணால் ஆயிரம் நாள் ஆகும் என்ன ப்ராக்டிஸோ எங்கேருந்து கற்றுக்கிட்டாங்களோ தெரியல பிரதிஷ்ட பண்ணுவீங்களா சொல்லுங்க நூறுன்னா பரவாயில்ல நூறுன்னா பரவாயில்ல நூறுனா ஒரு நிமிஷம் தானே தோத்ரா தோத்தரா தோத்தரா தோத்ரா தோதுரா தோத்ரா ஆயிரம்ன்னா பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் தானே பண்ண முடியாதா வெறும் ஸ்வத்திரம் ஒன் அவர் பண்ணலாம் அப்படியே பழகணும் அப்போ நீங்கள் வந்து இந்த கெட்ட வார்த்தை நாயி பேயி அவனை இவளை இதெல்லாம் போயிட்டோம் இல்லைன்னா படக்கு படக்குன்னு இதுதானே வருது ஊழியக்காரங்களாம் பிசாசமா அப்பாலே போசா தான் நம்ம யார ஓஹே நல்லவனையும் விசுவாசி ஊழியக்காரன் எல்லாரையுமே அப்படி தான் நம்ம பழகிட்டோம் இந்த ஆவிலாம் போகணுன்னா என்ன வரணும் வாயிலிருந்தே ஜோ பண்ணுவோம் எல்லாரும் ஒரு பிரதிஷ்ட பண்ணி ஜோ பண்ணுவேன் கத்தா காலையில் ஆயிரம் ஸ்தோத்திரம் பண்ணுவேன் நைட்டு ஆயிரம் சோதனை பண்ணுவேன் பகலில் ஏவுதல் கிடைச்சா சோதனை பண்ணுவேன் நைட்ல தூங்கதுக்கு முன்னால டைம் கிடைச்சா வெளியே போய்கிட்டு இருக்கும் போது டிராவலிங் பண்ணுவேன் உடையை நம்முடைய சபையில கத்துற எல்லாருக்கும் ஒடுத்து வைக்க முடியாது உபவாசம் உபவாச ஜமன் தான் பேரு ஆனா நம்ம சாப்பிடுறது குடிக்கிறது எல்லாம் நடந்துகிட்டேதான் இருக்கு இல்லையா உபவாசம் நார்மல் உபவாசம் எல்லாருமே எடுக்கணும் அதாவது ஒரு விசுவாசி குறைஞ்சது எத்தனை தரம் உபவாசம் எடுக்கணும் மூணு தரம் குறைந்தது அதாவது அட்லீஸ்ட் கடைசியா பதினெட்டு பத்தில் பன்னிரெண்டுல அந்த பரிசைன்னு சொல்றான் வாரத்தில் ரெண்டு தரம் உபவாசம் ரெண்டு தரம் அப்படின்னா 2 டைம்ஸ் அப்போ மத்திய அஞ்சு இருபதா அப்படின்னா என்ன அர்த்தம் பரிசை என்னுடைய நீதி எத்தனை வாரத்தில் ரெண்டு தரம் அப்போ உங்களுடைய நீதி அதிகமாக இல்லாவிட்டால் பரலோர் ராஜ்யத்தில் போக மாட்டீங்கன்னா அப்போ என்ன அர்த்தம் புரியுதா உங்களுக்கு எல்லாருக்கும் பரிசையனுடைய ஜபம் வாரத்தில் ரெண்டு நேரம் உபவாசம் எடுக்கிறேன்னு சொல்கிறான் இங்கே சொல்லியிருக்கு உங்களுடைய நீதி அதிலும் அதிகமாக இடாவிட்டால் பரல பிரவேசிக்க மாட்ட அப்படின்னா என் நேர்தான் ஒரு தரமாவது நினைஞ்சிருக்கணும் கூட்டியிருக்கணும் இப்ப ஏற்பாட்டு விசுவாசி மூணு டைம்ஸ் மூணு தரம் உபவாசம் எடுக்கணும் ஓலியக்காரங்க அஞ்சு டைம் இது வந்து அஞ்சு சேக்கல் இது ஊழியம் இது சாப்பிட்டு கிடக்கிற ஊழியம் கிடையாது இது வந்து ஊழியம் ஓழியங்கும்போது உபவாசம் வந்து அதிகம் உங்களுடைய உங்களுடைய நீதியை காட்டிலும் நீதி எப்படி இருக்கணும் புரியுதா உங்களுக்கு புரிஞ்சுதா வேதவாரகன் பரிசையன் ரெண்டு டைமு விஸ்வாசி அட்லீஸ்ட் த்ரீ டைம்ஸ் அப்போ விஸ்வாசியை காட்டிலும் சி யோனுக்கு போகிறேன் உச்சிக்கு போகிறேன் மலையில் ஆட்டுக்குட்டி ஆட் நிற்கிறேன்னா உங்களுடைய நீதியை காட்டிலும் எங்களுடைய நீதி அப்படி இருக்கணும் அதிகமாகவிட்டால் சி ஓன் மலையில் போய் நிற்க முடியாது அப்போ குறைஞ்சது ஒரு நாலு அஞ்சு ட்ரிப்பாவது என்ன செய்யணும் அப்படி தான் ட்ரைனிங்ல கொடுக்குறாங்க ட்ரைனிங்கில் அப்படி தானே கொடுக்குறாங்க சரிதானா பைபிள் செடி அன்னைக்கு காலையும் மாலையும் உபவாசம் காத்திருப்போட்டத்தன்னைக்கு காலையும் மாலையும் உபவாசம் சண்டே மார்னிங் உபவாசம் இப்படித்தான் ஊழியக்காரங்களுக்கு பழக்க வைக்கிறோம் அப்போ அஞ்சு டைம் அப்போ ஒவ்வொருத்தரை காட்டிலும் ஒருத்தரை நீதி இன்னைக்கு நம்ம விசுவாசிகள் மூணு நேரம் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க கேட்டா சுகருமா வேலைமா இதுமா ஒரு நேரம் உபவாசம் எடுக்கிறதுக்குள்ள அவனுக்கு தற்கொலை பண்ணி சாகுற மாதிரி இருக்கு பைபிளில் சொல்லியிருக்கு போஜன பிரியாணியே உன் தொண்டையில் என்ன செய் கத்தி கத்திய வச்சுட்டு அம்பாட்டி சாப்பிட்டு தான் இருப்பான் அப்படி இல்லை ஒரு பிரதிஷ்டை ஒரு தீர்மானம் எடுன்னு அர்த்தம் தொண்டையில் கத்திய வைனா என்ன அர்த்தம் ஒரு முடிவு சரி இப்போ இருக்கிறது எத்தனை வருது மூணு மூணு நாலு ஏழு மூணு பத்து பதினஞ்சு இருபது விசுவாசி இருக்கீங்க இருபது விசுவாசியில் மூணு நேரம் உபவாசம் எடுக்கிறவங்க கை வைத்துங்க எல்லாம் பிரச்சனை ஜாஸ்தியா இருக்கு இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் வந்து என்ன செய்யாது விசுவாசிகள் கட்டாயம் மூணு நேரம் என்ன செய்யணும் ஒன்னு உனக்காக உங்களுடைய பர்சனல் ஆவிக்குரிய பூமிக்குரிய காரியத்துக்காக ஒரு டைம் இரண்டாவது நீங்க விசுவாசிகள் தானே உங்களுடைய பிள்ளைகள் குடும்பத்துக்காக ஒரு டைம் மூணாவது ஊழியம் சபை ஊழியர்கள் சபை விருத்தி ஜனங்கள் இப்படி இந்த காரியத்துக்காக ஒரு டைம் சரிதானா நான் சொல்றது ரொம்ப சிம்பிள் ஆனா இதை ஃபாலோ பண்ணணும் இதை வந்து முடிவாக வச்சுக்கணும் உதன்கிழமை நைட்டு நான் சாப்பிட மாட்டேன் சனிக்கிழமை நைட்டு சாப்பிட மாட்டேன் சண்டே மார்னிங் சாப்பிட மாட்டேன் இல்லை இதில் ஏதாவது ஆல்டர்னேட்டு குழப்பமாக இருக்கு அப்படின்னா அடுத்த ஏதாவது ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் சொந்தக்காரன் வந்து ஒன்று மாத்துறது அக்கா வந்த ஒடனே மாத்துறது அன்னைக்கு ரொம்ப ரக்தியாக இருக்குன்னா உடனே உபவாசம் அப்படி இருக்கக்கூடாது செவ்வாய்க்கிழமை காலையில்னா செவ்வாய்க்கிழமை காலையில் தான் வியாழக்கிழமை காலையில் வியாழக்கிழமை காலையில் இல்லை புதன்கிழமைன்னா புதன் கிழமை அதை ஃபாலோ பண்ணும் நீ என்ன சொல்றியோ அதை கரெக்டாக கீப்பப் பண்ணி தேவ சமூகத்தில் நிற்கணும் என்ன பலவீனம் வந்தாலும் என்ன சொகவீனம் வந்தாலும் என்ன போராட்டம் வந்தாலும் கத்துடைய சன்னிதானத்தில் நீங்கள் அது நிற்கும்போது இந்த பொல்லா அது ஆவியில் நிச்சயம் ஓடிடும் உபவாசம் ஓடும்போது அது தேவனோடு வாசம் பண்ணுகிற ஒரு அனுபவம் உபவாசம் தேவனோடு வாசம் பண்ணும் உபவாசத்தை போட்டுட்டு மச்சாம் வீட்டுக்கு மாமா வீட்டுக்கு அக்கா வீட்டுக்குன்னு கிளம்பிடக்கூடாது உபவாசம் போட்டுட்டு சண்டைய போடக்கூடாது உபவாசம் போட்டினா நீ உப்புரம் உபவாசம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நீ யார்கிட்ட என்ன செஞ்சோம் ஒப்புரம் ஆகணும் வாதுக்கும் முரட்டுத்தனத்தையுடைய கைகளால் குத்துக்கிறதுக்கும் நீங்கள் உபவாசிக்க கூடாதுன்னு ஏசாய ஐம்பத்தெட்டுல வாசிக்கிறோம் இல்லையா வழக்குக்கும் வாதுக்கும் முரட்டுத்தனத்தையுடைய கைகளால் குத்துக்கிறதுக்கும் நீங்க உபவாசம் போடக்கூடாது அப்படி அது அது உபவாசம் கிடையாது ஐம்பத்தெட்டு நாலா கேசாய ஐம்பத்தெட்டு நாலு பார்த்தீங்களா வழக்கு வாது துஷ்டத்தனத்துடைய கைகளால் குத்தும் அப்படி ஒரு உபவாசம் தேவையில்லை மூணாவசனத்தில் சொல்லியிருக்கு இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகள் எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர் உபவாசம் போட்டுட்டு கேட்டால் உபவாசம் ஆனால் வேலையெல்லாம் ரொம்ப அதெல்லாம் ஜோராக நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படி இருக்கக்கூடாது அது தெய்வ சமூகத்தில் போய் தரித்திருக்கணும் ஆண்டுடைய பாதத்தில் விழுந்து கிடக்கணும் ஒரு நா ஒன்னா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆண்டோடைய சமூகத்தில் இருந்து நம்ம இறுதி ஊற்றி அதை ஒரு சுத்திகரிப்புக்காக நம்ம வச்சுக்கணும் நம்முடைய ஆளுங்களுக்கு இன்றைக்கி அநேக ஜாதி பிசாசு போகலை விட்டு விட்டு போகமாட்டேக்கு பிசாசு போக மாட்டேன் அநேக வியாதி போகமாட்டேக்கு அநேக பிரச்சனை போக மாட்டேக்கு போடு உபவாசத்தை நிச்சயம் உபவாசம் போட சொல்லிட்டாரு அப்படின்னு சாப்பிடாமல் கிடக்கணும் இல்லை நீ வந்து அந்த அந்த குறிக்கப்பட்ட நேரத்தை தேவசமத்தில் என்ன செய்ல்லவழி ரொம்ப ஆவியானவர் போராடுறாரா ஒரு நாள் ஃபுல்லாக விட என்ன செய்யுங்க சொல்லிவிட்டு நேரத்தை ஒதுக்கிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக இப்போ ஒரு வீட்டில் பெரிய பிரச்சனைகள் நீடிக்கும் அவங்க ஃபேமிலியாக இருந்து ஒரு நாள் உபவாசன செய்யலாம் போடலாம் அப்படி இருக்கும்போது அந்த பிசாசு ஓடிடும் நாம் நம்ம பொழுது சாஸின் தலையை கத்திர ஒட்டுக்குவார் நசுக்குவார் நொறுக்குவார் அப்படி நான் சரியா அதை விட்டு விட்டு இந்த டெய்லியும் உபவாசம்மாங்க ஒரு சிலர் காலையில் உபாசமா நைட்டு உபவாசம்மா அது பிறகு குடலுக்கு சாப்பாடே எடுக்காது அதுபோல் ரோட்டில் எங்கிட்டா மயங்கி விழுவான் எவனாவது கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் போடுவான் விசுவாசமும் போயிடும் தெய்வமும் போயிடும் உபவாசமும் போயிடும் அப்படி இருக்கக்கூடாது ஒரு சிலருக்கு அது ஒரு ஆவி நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் பைபிளை வசனத்தையே படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா அதுக்குள்ளே பிசாசு வருவான் வசனத்தை வச்சு ஜபோன் ஜபோன் ஜபோன் புரியுதா எடுத்துட்டாருவான் நீ பிரதிஷ்டா பிரதிஷ்டில் வந்து ஒரே உபாசம் தான் அப்படியா ஒரு பிரதர் நமக்கு இருந்தார் ஒழியக்காரர் சின்ன பிரதர் அவனுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல் மினிஸ்ட்ரி செய்யணும்னு ஆசை வந்து மூணு வருஷம் கூட ஆகல ஆனால் நான் பச மனாசை மாதிரி மாறணும் இயேசுவை போல மாறுறான்னா இவன் யாரை போல மாறணுங்கிறான் அதனால உபவாசம் திடீர்னு அடிப்பான் அடிப்பான்னா அவனை மாதிரி அடிக்க முடியாது ஸ்ட்ராங்காக அடிக்க முடியாது அப்படியே நினைப்பான் முதல்ல ஒரு எட்டு நாளும் ஒம்பது நாளோ அடிச்சிட்டான் ஃபாஸ்ட்டு கூப்பிட்டு தம்பி இது சரியில்லை பிரமாணத்தின்படி உள்ள ஃபாஸ்டிங் நீ எடுத்தால் போதும் இது உடனேயே வருத்தி கொள்ற எங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும்போது நாங்கள் சொன்னால் தான் உபவாசம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இல்லை நாற்பது நாள் உபவாசம் எடுப்பேன் திருப்பி அவனை சத்தம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணாங்க திருப்பி அடுத்த வாரம் திருப்பி அடித்தான் எட்டாவது நாள் கண்கா அவன் அது என்ன ஆவி அவனுக்குள்ள ஒரு ஆவி ஆவியை துரத்துறதுக்கு போய் கடைசியில் இவனுக்கு என்ன வந்துருச்சு அந்த ஆவி வந்துருச்சு சாப்பிடாம இருந்து பவர்ஃபுல்லா மாதிரி பவர்ஃபுல்லா மாறுறதுக்கு நீ ஃபாஸ்டிங் எடுக்க வேண்டியதில்லை பவர் எங்கிருந்து ஈவா வர்றதுதான் அப்படிதான வரங்கள் எங்க இருந்து வருது இது உங்களால் உண்டானதில்லை தேவனுடைய ஈவு அவர் ஃப்ரீயாக கொடுக்கறது அது உபவாசம் போட்டு வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது கடைசியில் நான் தான் கொண்டு போய் வீட்டில் விட்டு வந்த அவனை நான் தான் போனேன் எஸ்காடு அவனை ஒன்றரை மணி நேரம் பேசினேன் தம்பி உபவாசத்தை நிறுத்து பிரமாணத்தை மீறாத நடத்திப்பை மீறாத தெய்வீகத்துக்கு புறம்பாக போகாத நீ உன் வயசு சரி கிடையாது அனுபவம் கிடையாது நடத்திப்புக்கு கீழ்படி இப்படி ஃபாஸ்டிங் போட்டு கிடக்கக்கூடாது தனியாக கடந்து இப்படி புலம்பக்கூடாது நீ என்னவோ பெரிய ஆள் ஆகணும்னு ஆசைப்பட்ற வேண்டாம் நடத்தி படின் அண்ணா உனக்கு ஒன்றும் தெரியாதுண்ணா போனா அப்படின்னா அதை பா நான் எவ்வளோ சொல்கிறேன் கோச்சிக்காதண்ணா நீ போனா ஏய் நீ கிருபை நன்மை போயிடும் பைபிளில் சொல்லியிருக்கு மிஞ்சுன நீதிமானா இராதே உன்னே ஏன் கெடுத்துக்கொள்ள வேண்டும் சாப்பிட மாட்டேன் நாற்பது நாள் சாப்பிட மாட்டேன் பிடிக்க மாட்டேன் அப்படியே நிற்பான் காத்தாடி மாதிரி இங்கே ஃபைத்தமில் வேலை இருக்குது இவன் செய்ய மாட்டான் செய்வான் ஆனால் செய்ய முடியாது ஃபாஸ்ட்டிங் ஃபாஸ்டிங் பாஸ்டர் கூப்பிட்டு எவ்வளோ சொன்னார் பாஸ்டர் ஜோலு போய் அவனுக்கு ஊட்டி விடுறாரு டே சாப்பிட்றா என் பிள்ளை மாதிரி சாப்பிடனா ஆ என் பிரதிஷ்டு யாரும் உடைக்கக்கூடாதுவான் அது ஒரு ஆவி இந்த தனியாக போய் உட்காந்து அப்படியே ஜெபிச்சு எங்கேயோ போய்டும் தனியாக ஜப்பம் பண்ணுறது தப்புன்னு சொல்லலை உனைய கட்டுப்படுத்தி கிளியராக கண்ட்ரோலில் நிற்கிற மாதிரி இருக்கணும் நீ சுயமா அடுத்த ட்ராக்கில் உடனே அதான் சொல்கிறேன்ல உன்னை பக்தின்னு சொல்லியே பக்தியிலேருந்து எங்கே கொண்டு போயிடுவான் பக்தியில் முட்டாளாக்கி விட்ருவான் கரெக்டாக போகணும் அப்படியே பகுத்தறிஞ்சு பகுத்தறிஞ்சு போகணும் திருப்பி நான் வந்து கூப்பிட்டு ஒரு நாள் நைட்டு உனக்கு ஒன்றரை மணி நேரம் பேசினேன் ஏறலை மண்டல ஏறலை போன்னு சொல்லிட்டு விட்டு போயிட்டேன் ஏன்னா காலையில் கேரளா மீட்டிங் நைட்டு இப்போ என்னையை பதினோரு மணிக்கு கூப்பிட்டாரு ஃபர்ஸ்ட்டு வா உடனே வா இவன்ட பேசு ஒன்றும் நான் ஒன்று நேரம் பேசுனேன் பாச இவன் ஒன்றும் ஜெட்டாகல எனக்கு காலையில் கேரளா ஓடணும் நான் ஓடி விட்டேன் திரும்ப திடீர்னு சரியாயிட்டான் சரியாயிட்டான் இல்லை வீட்டிலேருந்து அம்மா அப்பா வராங்கன்ன உடனே சாப்பிட்டான் திருப்பி அடுத்து ரெண்டு வாரம் கழிச்சு தவிர பாரு திருப்பி ஃபாஸ்ட்டிங் எட்டாவது நாள் தாண்டிவிட்டான் ஜாத்தியும் சொல்ல மாட்டான் கப்புன்னு சாப்பிடாம அப்படியே அப்படியே மேனேஜ்மெண்ட்டே வரும் அது ஒரு ஆவி மிஞ்சின கஷ்ட போயிட்டான் போயிட்டான் அனுப்பிட்டாங்க நீ வாண்டி செத்துக்குத்து போய்ட இது சூசைட் பண்ண மாதிரி இருக்கும் நீ போன போகும்போது நான் சொன்னடே ஏசா அழுதான் மனமாதரதலை மாறுதலை காணாமல் போனான் அதே மாதிரி இன்னம் சில மணி நேரங்களில் நீ அழுவாய் மனம் மாறுதல் உனக்கு மீட்பு கிடைக்காது அதெல்லாம் இல்லை பார்த்துக்கலாம்ண்ணா ரைட் வான்னு சொல்லி கொடு மதுரை ஒட்டுச்சு போய்கிட்டு இருக்கும்போது பிரசங்கம் பண்ணிட்டே வரேன் விட்டுட்டியே ஊழியன் நான் எங்கள் ஊழியத்தை விட்டேன் ஒழியத்தில் தான் இருக்கிறேண்ணா ஊழியம் போயிடுச்சு அவனை வீட்டில் இருந்தால் கொண்டு போய் விடுறேன் ஓடு ரோட்டில் ஆளு தான் எனக்கு சாப்பாடு வாங்கி கொடு நான் இப்போமே உபவாசத்தை உடைக்கிறேண்ணா திருச்சி போகிற சாப்பாடு வாங்கி கொடுத்தேன்னு சாப்பிட்டான் வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு முடிஞ்சு போச்சு தம்பி வாட்டம் க்ளோஸ் எதுக்கு இது அவன் சொல்கிறான் நான் ஒரு பவர்ஃபுல் மினிஸ்ட்ரி செய்யணும்னு ஆசைப்பட்டேன் அதை கூட தடுக்கிறீங்க அவன் அந்த ஆவி இழுத்துட்டு பிரிச்சு பார்த்தீங்களா உபவாசம் எடுக்கணும் நீ என் குடும்பத்தில் இருந்துட்டு ஏழு நாள் உபவாசம் எப்படி இருக்கும் வீடு நாப்பது நாள் உபவாசம் இருந்தா எப்படி இருக்கும் டெய்லி உபவாசம் இருந்தா அப்படி இல்லை உபவாசம் என்பது நீ தேவனோடு தனித்திருக்கக்கூடிய ஒரு நேரம் தேவனோடு தனித்திருக்கக்கூடிய நேரம் தேவனோடு வாசம் பண்ணுற டைம் ஏனோக்கு குமார குமாரத்தை பெற்றெடுத்த அது ஒரு லைன் குடும்பம் பிள்ளைங்க சந்ததி தொழில் விவசாயம் அப்படி அடுத்த பகுதி அவன் தேவனோடு நடந்தான் தேவனோடு நடக்கும்போது நட ஊழியம் செய்யும் போது ஊழியம் செய்ய ஊழியம் செய்வேன் அப்படியே பரதேசம் போற மாதிரி ஊழியம் செஞ்சுட்டு ஜபமே இல்லைன்னா சபையே இல்லைன்னா ஆவிக்குரிய ஐக்கியமே இல்லைன்னா தெய்வீகம் சரிதானா அதேபோல் உபாசம் உபாசம் உபாசம் உபவாசம் போயிட்டு இந்த நிஷ்டையில் உட்காந்த மாதிரி உட்காந்துட்டீங்கன்னா யார் ஊழியம் செய்கிறது யார் ஜீவிக்கிறது நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அதனால் நீங்கள் யாரும் மிஞ்சின நீதிமானா இருக்கக்கூடாது சில விசுவாசிகள்லாம் குடும்பத்தில் ஊழியத்தில் கூட சில சேட்டை பிடிச்சதுலாம் இப்படி இருக்குது உபாசம் எப்போ பார்த்தாலும் உபாசம் உபாசம் அவ்வளோதான் பத்தே வருஷம் ஜோல் முடிஞ்சுது அதுக்கு பிறகு நாற்பது வருஷம் வியாதியாக கடந்து இந்த ஊழியத்தில் சீரழியணும் கடந்து வேஸ்ட் ஆமாம் ஊழியம் இவங்களால் ஊழியம் செய்ய முடியாது மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ள முடியா வராமல் ஊழியம் செய்ய முடியாது அதில் அவசியம் இல்லாத உபவாசம் இல்லை குடும்பத்தில் இருக்கிறவங்களும் அப்படி உபவாசம் நான் அதான் என்ன சொல்லுன்னா கரெக்ட் உபவாசத்தை என்ன செய் மெயின்டைன் பண்ணு வந்து தண்ணி இவ்வளோ இருக்கணும்னு ஆண்டவர் வச்சுருக்காரு ரத்தம் எவ்வளவு இருக்கணும்னு வச்சிருக்கார் ஆக்சிஜன் லெவல் எவ்வளோ இருக்கணும் சுகர் லெவல் இவ்வளவு சால்ட் லெவல் இவ்வளோ கத்தர் பாடியை அணிஞ்சிருக்காரே வச்சுருக்கார் இதில் ஒன்று ஏறி இறங்கும்போது தான் என்ன வருது என்ன ஒன்று கூடும்போது அடுத்து காம்ப்ளிகேட்டட் ஆகிடும் உப்புச்சத்து ஏறிடுச்சு காலெல்லாம் வீங்கு சுகர் ஏறிடுச்சு அவ்வளோதான் குடிச்சுட்டு தண்ணி குடிச்சிட்டே இருக்க நீ தான் குடித்து குடித்து குடித்து குடித்து குடிச்சுட்டு தான் இருக்கணும் அப்படி தான் வரும் ஒன்று ஒன்று ஏறும்போது இறங்கும் போது தான் அதே மாதிரி உபவாசம் நீ போடணும் அதே இது உச்சிக்கு போயிடக்கூடாது அதே நேரத்தில் உபவாசமே இல்லாமல் அப்படியே அழகாக ஏழு நேரமும் சோறு சாப்பிட்டு பரலவும் ஒண்ண முடியாது தேவனுடைய வேலை அந்தந்த நேரத்தில் அதின் அதின் காலத்தில் அதை செய்ய முடியுமா என்னால் இது ஒன்றே உபவாசம் எடுன்னு சொல்லணும் இல்லை உபவாசம் இடாதுன்னு சொல்லணும் எடுத்தவனே வெளியே அனுப்பிட்டாங்கிறாங்க இருக்கிறவன் குழப்பமாக இருக்கா எதுக்கு சொல்கிறேன்னா அந்த பிரமாணத்தை நீ ஃபாலோ பண்ணு மூணு டைம் அதை ஃபாலோ பண்ணு அது போதும் சபையில் ஒரு அனௌன்ஸ் பண்ணுவாங்க இன்னைக்கு உபவாச ஜபம் விசேஷித்த உபவாசம் போடு ஆன உனக்கு உன்னை நடத்துறாரு தேவனுடைய நடத்திப்போம் உன்னுடைய குடும்பத்துக்காக உன் பிள்ளைகளுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு டைம் மொழகம் அவ்வளவுதான் உனக்கு ஆவியான ஒரு ஏவுதல் இருக்கா உனக்கு பாவத்தில் போராட்டங்கள் இருக்கா மனசில் போராட்டங்கள் இருக்கா எக்ஸ்ட்ரா ஒரு டைம் என்ன செய்ய போடு அது தப்பு கிடையாது உன்னை சரிப்படுத்த உன்னை சீர்படுத்த என்ன செஞ்சுக்கலாம் எவ்வளோமா எல்லாரும் இந்த மூணு தரம் உபவாசம் எடுக்காதவங்க ஒழுங்காடு ஒளியகாரங்களில் அஞ்சு தர இருக்காதவங்க எல்லாம் ஒழுங்காக எடுங்க ஒருபடியா எனக்கு வேலை இருக்கு எனக்கு வேலை இருக்கு வேலை இருக்கு வேலை இருக்குன்னு சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு உட்கார முடியாம எலும்ப முடியாமல் உட்கார கூடாது சரிதானே அதே நேரத்தில் பாசிங் பாசிங் பாசிங் போயிட்டு எலும்பு மாதிரி அனுப்ப கூடாது கரெக்டா பிரமாணத்தை ஃபாலோ பண்ணு பிரமாணம் அஞ்சு நேரம் அஞ்சு நேரம் அதுல நீ கரெக்டாரு கத்திர உனக்கு உதவி செய் கத்திர எல்லாரும் வர முடியாது ஜோம்லாமா ஆ ஷுகர் ஆயிடுச்சே நான் உபவாசமே போட முடியாதே அரை மணி நேரத்துக்கு ஒன்று குடிக்க வேண்டும் அரை மணி நேரத்துக்கு ஒன்று எதையாவது சாப்பிட வேண்டும் எதையாவது ஒன்று நினை செஞ்சாங்கணும் சாப்பிடணும் இல்லைன்னா தலை சுத்தும் கிரு கிருன்னு வரும் வானமும் பூமியும் ஒன்றாக சுத்தும் அதுக்கு தான் பாஸ்ட்ர ஜோகிகள் அழகாக சொல்வார் உபவாசம் போட வேண்டிய காலம் உனக்கு பெலண்ட் இருக்கும்போது நினைச்சு உபவாச போட்டு அழகாக மெயின்டைன் பண்ணிக்க இன்னொரு காலம் வரும் உன் கையை நீட்டுவாய் வேறொருவன் உன் அறையை கட்டுவான் அந்த டைம் வரும்போது நீ அதுக்கேற்ற மாதிரி இருந்துக்கன்னு சொல்லுவார் கண் நல்லா இருக்கா நல்லா பைபிளை போட்டு படி படித்து படித்து படித்து படித்து வசனத்தை உள்ளே நினைஞ்சிக்க ஏற்றிக்க முழங்கால் நல்லா இருக்கா இரவும் பகலும் முழங்காலில் போட்டு நல்லா ஜபித்து அந்த ஜபாவியை பூஸ்ட் பண்ணிக்கோ கையை நல்லா இருக்கா ரெண்டு கையை நல்லா உயர்த்தி துதித்து அந்த கிருபையை பெற்றுக்கோ அப்படிலாம் அவர் சொல்லுவார் அவனுக்கு கத்த தரும்பொழுது அதெல்லாம் நீ நினைஞ்சிக்கணும் நல்லா செயல்படுத்திக்கணும் முடியாத கருத்தம் ஒன்றுமே இல்லை ரைட் அவ்வளோதான் அது ஆண்டோர் விடுற வழியில் சமாதானமாக நீ போகணும் எவங்க ஒன்றுமா இன்னைக்கு அநேக விடு குடும்பங்களில் சில ஜாதி பிசாசு போராடுது விழுந்து போன ஆவிகள் போராடுது சில ஊழியர்களோடு விழுந்து போன வல்லமைகள் போராடுது அவங்கள பின்வாங்க வைக்க முடியாத தடுமாற வைக்க முடியாத அவங்கள வெளியே இழுக்க முடியாத இப்படிலாம் பல ஆவிகள் போராடுது சில வீடுகளில் பிள்ளைகளுக்குள்ளே இருக்குது புருஷனுக்குள்ளே இருக்குது இந்த ஜாதி பிசாசெல்லாம் அழிக்கணுன்னா நம்ம என்னோ உபவாசத்தை போடணும் சரியான ஒரு உபவாசத்தின் ஆவியை பிரமாணத்தின்படி வசனத்தின்படி உள்ள ஒவ்வொரு உபவாசத்தின் தன்மையை கத்தர் ஊழியர்கள் விசுவாசிகளுக்குள்ள கட்லிட்டு எல்லா பிசாசின் தலையை நசுக்க முடியாது குடும்பங்களில் விக்கிரகங்களின் போராட்டம் இருக்கிறது விழுந்து போன ஆவிகளுடைய போராட்டங்கள் இருக்கிறது விக்கிரகங்கள் அவங்க சொப்பனத்தில் தெரியுது தரிசனங்களில் தெரியுது ஜபத்துல தெரியுது இரவு தூக்கத்தில் தெரிகிறது இப்படி இந்த விக்கிரகங்களுடைய சில போராட்டங்கள் வீடுகளில் பிள்ளைகளுக்குள்ள குடும்பத்தில் வேட்டில் வேலைகளில் தாங்கள் தங்கியிருக்கிற இடங்களில் ஏன் சில ஊழியக்காரங்களுக்கு கூட சில விக்கிரகங்களுடைய தாக்குதல் இருக்கு அந்த ஆவியளுடைய போராட்டங்கள் கத்தர் எல்லாரும் ஒரு மணிபட்டு கை வச்சுச்சோமல்லாமா அவங்களுக்கு இருக்கான்னு தெரியல சில வீடுகளில் அப்படிப்பட்ட போராட்டங்கள் இருக்கு அந்த விக்கிரகம் அந்த பழைய நிலவரத்துலேருந்து அவங்கள வெளியே நிச்சயமாட்டேங்கு விட மாட்டேன் அந்த போராடுகிற ஆவிகளை விக்கிரகங்கள் அன்றைக்கு தாகவன் பெட்டிக்கு முன்பாக விழுந்து நொறுங்கினது போல நம்முடைய ஜனங்களுக்கு முன்பாக அந்த வல்லமேல் விழுந்து நொறுங்க வேண்டும் எல்லா விக்கிரகங்களையும் கத்தன் நியாயிருக்க முடியாது ஆமா போன வாரம் புதன்கிழமை என்னைய பார்க்க ஒரு ஃபேமிலி வந்தாங்க நீங்க இங்க ஜபத்திலிருந்து கூட பாத்திருப்பீங்க பாத்தீங்களான்னு தெரியல ஒருத்தவங்க நகர்வரில் இருந்து ஒரு குழந்தையோட அவங்களுக்கு படிக்கும்போது உள்ள போராட்டம் படிக்கும்போது காலேஜில் அவங்க அக்ரிகல்ச்சர் காலேஜில் பிஇ பண்ணும்போது அவங்க ஹாஸ்டலுக்கும் அந்த கிளாஸுக்கு போகிறதுக்கும் அந்த டிஸ்டன்ஸ் இதில் நடுவில் ஒரு கோயில் இருந்துச்சான் எல்லா கேர்ள்ஸும் போகும்போது என்ன செய்யறதே அந்த அவங்கள இந்துக்கள் அதனால் அவங்க அந்த கோயில் என்ன விஷ் பண்ணுறது இந்த சகோதரி யாராக சொல்லியிருக்காங்க நீ என்னை கும்பல்யான் இதை போய் அவங்க விடுவான் இது கிறிஸ்டின் இவங்க விவாகமாகி க படித்து முடிச்சு கல்யாணம் முடிச்சு இவங்க குழந்தைக்காக காத்திருக்கும்போது அப்படின்னு ஆவி பேசிட்டான் நீ வேலையே பார்த்து போக முடியாதே இதை போய் அவங்க கும்பிடுவான்னு நீ எப்படி சொல்லுவ எது அந்த விக்ரங்க வந்து பேசியிருக்கு அதிலிருந்து பதினஞ்சு வருஷம் ஏய் திரும்படா உட்கார்டாப்பி பதினஞ்சு வருஷம் அவங்களுக்கு என்ன கிடையாது குழந்த கிடையாது அது ஒரு சர்ப்பம் வேலைக்காக ட்ரை பண்ணாங்கன்னா இன்டர்வியூ அட்டன்மெண்ட்டு வந்த உடனே இந்த சர்ப்பம் வரும் நைட்டு சொப்பனத்தில் அதோடு அடுத்து இன்டர்வியூ கிடையாது ஆர்டரே அப்பாயின்மெண்ட் ஆர்டரே குழந்தை உண்டாகிற மாதிரி இருக்கும் இந்த சர்ப்பம் வரும் அதோட குழந்தையும் கிடையாது குட்டியும் கிடையாது நல்லா ஜோம் பண்ணுவது டைம் கிடைக்கும்போதெல்லாம் நைட்டு நைட்டு நைட்டு உபவாசம் போட்டு போட்டு போட்டு ஜெய்பிச்சு கடைசியில் அந்த விற்ரகத்தை கத்திர நெஞ்சார் அழித்து அந்த ஒரு குழந்தைய கொடுத்தாரு அந்த குழந்தைய டுவிட்டு தான் ஃபஸ்ட்டு இங்கே வந்தாங்க எப்படி பதினஞ்சு வருஷம் கழிச்சு அந்த ஆவியை அவங்க போராடி போராடியை நினைஞ்சாங்க ஜெயித்தாங்க பாசிட்டிவ் கிட்ட போய் சொன்னால் பாசிட்டிவ் என்ன சொல்லிட்டாரு மெடிக்கலே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது செக்கப் கூட போகக்கூடாது கவுன்சிலிங் போகக்கூடாது கத்தர் தந்தால் வாங்கிக்கோ இல்லாவிட்டால் அமைதியாக இப்படியே பரலை ஊற்றுக்கு எப்படி இருக்கும் ஆ மெடிக்கல் அட்வைஸ் இல்லை டிவைன் அட்வைஸ் அவங்க அது காத்திருந்து கத்திரி செய்ய வந்தாரு ஜெயிக்கி வச்சார் நான் நான் அண்ணா இருக்கும்போது எங்க இவங்க இவங்களுக்காக இன்னும் ஒரு நாலஞ்சு காரியத்துக்காக நான் காலையில் ஃபாஸ்டிங்கே தொடங்கினேன் நான் ஒழுங்காக சோறு சாப்பிட்டு தான் இருந்தேன் சென்னையில் சென்னையில் இருக்கிற வரைக்கும் இப்படி தான் இருந்தேன் ஒரு ஏழு காரியத்துக்காக உபவாசம் காலை உபவாசம்னு தொடங்கினேன் அது இன்று வரை என்ன செய்கிறது நீடிக்கிறது எதுக்கு இது சொல்ல வரேன்னா இந்த சர்ப்பத்தை அழிக்கணும் இந்த விக்கிரகத்தை அழிக்கணும் இல்லைன்னு சொன்னால் அது நன்மைகளை நிச்சயம் சோறு சவுடுவோம் ட்ரெஸ் போடுவோம் கோயிலுக்கு வருவோம் விசுவாசின்னு இருப்போம் ஆனால் வாழ்க்கையில் முன்னேற்றம் நிசையாது இருக்காது ஸ்பிரிச்சுவல்லையும் இருக்காது உலகத்துலேயும் இருக்காது இந்த விக்கிரகத்தினுடைய தாக்குதல் அப்படியே அதை அழிச்சுக்கிட்டே இருக்கும் பட்சிக்கும் ஆசீர்வாதங்களை பட்சிக்கிறோம் இப்போ ஜோமில்லாமா எல்லாரும் வந்துச்சு அமுக்குச்சு கைய நிட்டு முடியல சொல்ல முடியல அமுக்கிட்ட ஒளிய கரங்களை அமுக்குதா விசுவாசிகளை அமுக்குதா எப்படி வெளியே சொல்றதா சிங்கமா அது வருது அமுக்குது தோத்திரம் பண்ண முடியல வாயு பக்கத்துல இருக்கிற அவளை கூட கூப்பிட முடியல அது புல்லா அமைக்கிடுச்சு யார கூப்பிடுவீ இந்த விக்கிரகம் ஜோமனும் எல்லாரும் கை வெச்சு ஜோமனும் குடும்பத்தில் சர்ப்பம் அழிக்கணும் அக்னி இறங்கட்டும் பாம்ப வந்து அடிச்சுட்டு போட மாட்டாங்க என்ன செய்வாங்க கொளுத்துவாங்க அது போல அந்த ஆவிய கத்தர் கொளுத்தனும் விரியனை பவுல் அந்த அக்கினியில் உதறி போட்டான் அது எரிந்து போனது ஒவ்வொரு ஊழியர்கள் விசுவாசிகளுக்கு உரோதமா எலும்புகிற சர்ப்பம் விக்கிரகம் இந்த வல்லமைகளை கத்தர் அழிக்க முடியாது ஒரு விசா எல்லாரும் போராடி நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் எல்லாரும் கையை ஒயர்த்தி ஜபிக்கலாம் ஆயு பட்டணத்துல தோற்று தோற்று போனான் யோசுவா கடைசியில் கத்தர் சொன்னார் அந்த ஆயு பட்டணத்துக்கு நேராக உன் கையை நீட்டுன்னு அதனுடைய அர்த்தம் என்ன அவன் ஈட்டிய பிடிச்சிட்டு என்ன செஞ்சா ஆயு பட்டினத்துக்கு நேரம் அன்னிட்டுனா அன்னைக்கு கற்று ஜெயத்தை கொடுத்தார் இப்போ நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எதையாவது தோற்று போயிருப்பீங்க பிஸ்னஸில் தோற்று போயிருப்பீங்க பல காரியங்களில் தோற்று போன பிரச்சனையை நம்ம பல ஸ்வாபங்களில் கூட நம்ம தோற்று போயிடுறோம் பிரதிஷ்டைகளில் தோற்று போயிடுறோம் சில போட்டிகள் புறாமைகள் வரும்போது நம்ம பின்தங்கிடறோம் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் ரொம்ப நேரம் இல்லை ரெண்டே ரெண்டு நிமிஷம் கை வைத்தி நீங்கள் எந்த இடத்துல தோற்றிங்களோ எந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனை ஜாஸ்தியாக எது உங்களை அள வைக்குதோ அந்த பிரச்சனைக்கு நேராக கையை நீட்டி அந்த பிரச்சனையை நினச்சி நீங்கள் கை வைத்துங்க நான் சொல்கிறேன் உங்களுக்கு பாயிண்ட்டு புரியுதா எங்கே உங்களுக்கு பிரச்சனை இருக்கோ சில சுவாவங்களில் நமக்கு விடுதலை இல்லை சில பழக்க வழக்கங்களில் விடுதலை இல்லை சில மாம்சீக சுவாவங்களில் விடுதலை இல்லை இல்லை கோபத்தில் விடுதலை இல்லை இல்லை சில இச்சைகளில் விடுதலை இல்லை இல்லை சில இடங்களில் நமக்கு தொழிலில் முன்னேற்றம் இல்லை இப்படி வீட்டில் சமாதானம் இல்லை இப்படி ஏதாவது ஒன்று ஒரு ஒரு முள் குத்திக்கிட்டே இருக்கும் அந்த முழுக்கு நேராக நம்ம என்ன செய்யணும் கைய அந்த முள்ளை நினைத்து ஆயுக்கு நேராக நமக்கு இப்ப எந்த ஊரை நோக்கி கை வைத்து பல்லவுக்கு நோக்கி ஆண்டவரே இந்த விஷயத்தில் எனக்கு நீர் ஜெயம் தரணும் எல்லாரும் போராடி பாப்பா ஆமா இப்ப கூட ஜபத்துக்கு வந்திருக்கிற ஒரு சில விசுவாசிகளுக்கு பிரச்சனைகள் உண்டு புருஷனால பிரச்சனை குடும்பங்கள் பிரிஞ்ச குடும்பங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை தேவைகள் பல துக்கங்கள் பல பிரச்சனைகள் இந்த ஜபத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு தேவண்ட பிள்ளைகளுடைய காரியங்களையும் கத்தரை அறிந்திருக்கிறார் நல்ல பதிலை கட்டிலட முடியாது அந்த குடும்பங்களுக்கு கத்தம் வர்ற வாரம் நமக்கு பவனி சாத்தாங்குளம் அங்க ரொம்ப விசுவாசிகள் ரொம்ப கம்மி மொத்தத்திலே நம்ம சென்ட்ரல வந்து விசுவாசிகள்ங்கிறது ரொம்ப குறைவு அது சாத்தாங்குளத்துல ரொம்ப குறைவு தான் ஆனா மீட்டிங் வந்து பிரம்மாண்டமான மீட்டிங் இறங்க போல வேலை செஞ்சுட்டே இருக்காங்க விசுவாசிகள் அங்குறது அது நைட்டு கூட நாங்கள் பதினொன்றரைக்கும் அங்கே போனோம் அங்கே அப்பாவும் வேலை செஞ்சு தான் இருக்கானுங்க பாவம் எல்லாமே வேலை செஞ்சோம் அதில் அந்த பவனியை பொறுப்பெடுக்கணும் நம்முடைய வேலை நம்ம நம்ம சுவிசேஷத்தை அறிவியாதி இருந்தால் நமக்கு ஐயோ அதனால நாம் வந்து நம்ம வேலையை செய்கிறோம் நமக்கு கிடைக்கிற பணம் நமக்கு கிடைக்கிற பலன் நமக்கு கிடைக்கிற சுகம் கிடைக்க நமக்கு கிடைக்கிற நேரம் எல்லாத்தையும் இப்போ எதுக்கு தான் செலவழிக்கிறோம் ஆ நம்ம சும்மாவும் இருந்துட்டு போகலாம் ஒன்றும் இல்லை ஒன்று இல்லைன்னு சொல்லிவிட்டு சாமா உட்காந்துட்டு இருக்கலாம் அப்படி செஞ்சாலும் யாரும் நம்மளை கேட்க கிடையாது ஆனால் ஆண்டவர் கேட்பார் பரவது போய் நிற்கும்போது இந்த வெளியை இப்படி செஞ்சுருக்கலாமே அதனால நம்ம இரவும் போகலும் கஷ்டப்பட்டு நம்முடைய பையங்க பிள்ளைங்க எல்லாம் வேலை செஞ்சுட்டு கிடக்கிறாங்க நல்ல சாத்தாங்குளம் பவனி ஆறு நாள் மீட்டிங் கத்திர செய்யணும் அந்த இடத்த கத்திர ஆசிர்வதிக்கணும் ஜனங்களை கொண்டு வரணும் அந்த தேசத்தில் சுவிசேஷம் விதைக்கப்படணும் ஆழமான சத்தியங்கள் விதைக்கப்படணும் அந்த சுற்றுப்புறத்தில் நம்ம சர்ச்சை கொண்டு போய் வைக்கும்போது அந்த சுற்றுப்புறத்தில் ஒரு அச்சுப்பு உண்டாகணும் கத்திர ஒரு மகத்தான கிரியை சாத்தாங்குளத்தில் நடப்பிக்க முடியாது ஒரு ரெண்டு நிமிஷம் ஜோம் பண்ணுவோம் ஆமாம் கத்திரத்தை பொறுப்படுக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம் நமக்கு நாசரியத்தில் ஒரு ஐநூறு பேர் வேணும் இப்போ ஒரு இரநூறு இரநூத்தொம்பது பேர் வருவாங்களா இன்னொரு ஐநூறு பேர் ஆயிரம் பேர் நம்ம சபையில் என்ன செய்யணும் சண்டே கூட சண்டே சர்வீஸ்னால் ஒரு ஆயிரம் பேர் கூடணும் சென்ட்ரல் செய்தியா லோக்கல்களில் என்ன கூட்டம் ஏறுது இப்போ மற்ற இடங்களில் இங்கே தான் நம்ம கம்மி அதனால் நீங்கள் அது ஜெயிச்சுட்டு வரீங்களா ஆ என்ன சொன்னார் தருவேன்னு சொன்னாரா தரிசனம் கிடச்சுதா வெளிப்படுத்தல் கிடச்சிதா இல்லை ஜெயிக்கிறோம் அப்படின்ட்டு சும்மா எல்லோரும் நார்மலாக ஒரே பாட்டு பாடுறீங்களா கத்திர சொல்லணும் ஆத்மாக்களை தரணும் எங்கே இருந்துனாலும் கொண்டு வரணும் இவர்கள் எங்கே இருந்தார்கள் அப்படி கேட்டாங்களாம் இவர்கள் எங்கே இருந்து வந்தவர்கள் இவங்க எங்கேருந்து வந்தாங்க இவ்வளோ கூட்டம் எங்கே நடந்துச்சு அப்படிங்கிற லெவலில் வரணும் இருக்கிற சபையெல்லாம் போட்டு ஒரு உழுக்கு ஒழுக்கணும் ஏன்னா அப்படி தான் ஜெய்பி இப்போ கூட்டத்துக்கு வந்தபோது கூட அதுதான் ஜெயிச்சு ஆண்டவரை ஒரு ஐநூறு பேர் தரக்கூடாதா இருக்கிற ஒரு இரநூறு பேரோட சேர்ந்தா ஐநூறுபா சேர்ந்த என்ன ஆகும் ஒரு எழுநூறு ஆகும் இப்போ ரெண்டு பேர் பேசுகிறோன்னு வச்சுக்கோங்க ஓரளவு தான் அவங்க உங்களை பற்றி பேசுவாங்க நீங்கள் அவங்கள பற்றி பேசுவீங்க கொஞ்சம் ஊரு கதை பேசுவீங்க இதே ஒரு பத்து பேர் உட்காந்து பேசுனா பத்து குடும்ப கதை வரும் அப்படிதானே அதுக்கு பிறகு அவங்க தெரிஞ்ச கதையெல்லாம் வரும் நூறு பேர் உட்காந்து பேசுனா மார்க்கெட்டு மாதிரி இருக்கும் அப்படிதானே இதே இது ஆயிரம் பேர் கொடுறாங்கன்னா மெசேஜ் எங்கேருந்து ஒரு ஆயிரம் பேருக்கு மெசேஜ் வரும் நான் சொல்ல வந்த பாயிண்டாக தான் படத்துலேருந்து ஒரு ஆளுக்குனால் ஒரு செய்தி தான் நீ இந்த கனியை புசிக்கும் நாளில் சாகவே சாவீர்கள் ரெண்டு பேருக்கு இதுதான் மெசேஜ் கொடுத்துச்சு பிரசங்க ரொம்ப பண்ண முடியல ரெண்டு பேர் தானே ஆதாம் ஏவாள் ரெண்டு பேருக்கும் சொன்ன வார்த்தை என்னதே நீங்கள் எல்லா கனியும் புசிக்கலாம் ஒரு ஆளுக்கு வசனம் ஃபர்ஸ்ட் இந்த கனியை புசிக்கும் நாளில் சாகவே வேற ஒன்றும் பிரசங்க அங்கே இல்லை ஏன்னா ரெண்டு பேர் தான் ஆனால் அதே நேரத்தில் ஐநூறு பேர் இருக்கட்டும் ஆயிரம் பேர் இருக்கட்டும் ஆறு லட்சம் புருஷர்கள் இஸ்ரேவேல் புத்திரர்கள் கிளம்பி வந்தாங்க கானானுக்கு வந்துச்சா பிரசங்கம் பிரமாணம் வந்துச்சா கட்டளை வந்துச்சா வந்துச்சா நியமங்கள் வந்துச்சா வரும் ஆள் கூட கூட மெசேஜ் வேண்டிய சார மணிசையும் கூடும் தூது அதிகமாகும் இல்லை அதே ஒரு மணி நேரம்தான் இருக்கும் ஆனால் ஆயிரம் பேருக்கு இட்டிக்கும் டச் ஆகும் அதுக்கு தான் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த வீட்டில் ரெண்டு பேர் மூணு பேர் இருந்தே பழகிட்டீங்களா அதனால் கூட்டத்தை பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும் எங்களுக்கு அதிகமாக இருந்தே பழகிட்டோமா கம்மியாக இருக்கிறத பார்த்தா என்ன இருக்கு கஷ்டமாக இருக்கு சரிதானா ஆ ஒரு ஐநூறு பேர் இப்போ இருக்கிறதை காட்டிலும் இன்னும் ஒரு ஐநூறு பேரை நமக்கு சபையில் என்ன செய்யணும் கொண்டு வச்சுருக்கோம் அதுக்காக உரிமி சேஜம் பண்ணுவான் ஆமாம் கத்திராத்துமாக்களை திறமுடியா சுதோத்திரம் பண்ணுவான் செடிய கத்தர் பொறுப்பணும் ஆண்டவர் நம்முடைய மத்தியில ஒரு நல்ல போதகரா வெளிப்படணும் ஜனங்களுக்கும் தேசத்துக்கும் தேவையான வார்த்தைகளை கத்தரை அனுப்பி தர வேண்டும் ஆசீர்வாதமாய் மாற்ற முடியாது செடி வாக்கு வார்த்தள் வல்லமதா இருவரும்ப்பட்டேம்மாறுதப்படுத்த வசன வெளிப்படையோலே வசனம் எங்கள் மத்தியிலே பலியனமே கண்மலை ஒட்டைக்கு சம்மட்டி ஆய் ால் உரேதி குடும்பங்களுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவான் பிள்ளைகளுடைய படிப்புக்கு அயஷ்தோம் பண்ணுவான் ரிசல்ட்களுக்கு அயஷ்தோத்திரம் பண்ணுவான் அடுத்த கட்ட படிப்பு வேலைகளுக்கு அண்ணுவா பிள்ளைகளுடைய விவாக காரியங்களுக்கு அண்ணுவா நல்ல வேலைகளை கொடுத்து கனப்படுத்த முடியாது பரிசு வாங்கல் ஊழியர்களுக்கு அணுவா எல்லா விசுவாச வீடுகளுக்காக எல்லா ஊழியர்களையும் அக்னி ஜுவாலும் சாயங்காலம் உள்ள கத்திர பொருட்படுத்த முடியாது ஊழியர்களாவும் மையப்பட முடியாது எல்லாமே அவரு கேசலி தீஸ்தோதிரமணுவோம் ஜோ